அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்மை நீங்க செம்பொருள் காண்பதறிவு மெய்யுணர்தல் அதிகாரத்தில் இது எட்டாவது குரல் பிறப்பு என்னும் பேதைமை நீங்க அப்படின்னா பேதைமை அப்படின்னா அஜானம் பிறப்புன்னு சொல்லக்கூடிய அதாவது மறுபிறப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அஜானங்கிறார் அஜ்ஞானமுடைய காரியம்தான் அறியாமையினுடைய விளைவு தான் மீண்டும் மீண்டும் பிறப்பெடுத்து இன்பத் துன்பங்களிலே உயிரானது உழலுவது ஆகவே பேதைமை அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே ஒரு அதிகாரம் படிச்சிருக்கோம் இந்த இடத்துல தன்னை பற்றிய உண்மையை அறியாமை நான் யார் எனக்கு ஏன் இந்த உடல் வந்திருக்கிறது இந்த இன்பத் துன்பங்களால் நான் ஏன் பாதிக்கப்படுகிறேன் அப்படிங்கிற உண்மை அறியாமை இருக்கிறது தான் பேதைமை அதனால இந்த உடல் பற்று உலகப்பற்று வருகிறதுன்னு பல முறை நாம் படிச்சுட்டோம் ஆ பிறப்பெண்ணும் பேதைமை நீங்க அப்படின்னா பிறப்புக்கு காரணமாகிய அறியாமை நீங்கி அது மாத்திரமல்ல சிறப்பெண்ணும் செம்பொருள் காண்பது அறிவு அறிவுங்கிறது என்னது சிறப்புக்கு காரணமான செம்பொருளை காண்பது இந்த இடத்துல சிறப்புன்னு சொன்னால் முக்தி மோக்ஷம் ஆக பிறப்புக்கு காரணம் அறியாமை பிறப்பிலிருந்து விடுபடுகிற சிறப்பு சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும்னு அரண் வலியுறுத்தலில் படித்தோம் அந்த இடத்துல சிறப்புங்கிறது சம்ஸ்கிருதத்தில் ஸ்ரேயுன்னு சொல்லுவார்கள் ஸ்ரேயஸுங்கிறது மோக்ஷம் உயிருக்கு யாண்டும் நன்மை பயப்பது முக்தி துன்பமில்லாத பேரின்பத்தை பற்றிய தெளிந்த அறிவு அந்த தெளிந்த அறிவினாலே ஏற்படுற பேரின்பம் மனசில் ஏற்படுற இன்பந்தான் உலகத்திலேயே உயர்ந்த இன்பம் ஆகவே இந்த சிறப்புன்னு சொல்லக்கூடிய மோட்சத்தை கொடுக்கக்கூடிய அதுக்கு காரணமாக இருக்கிறது என்னென்னா செம்பொருள் காண்பது இந்த மெய்ப்பொருள் மெய்யுணர்வு இதெல்லாம் ஒரே அர்த்தம்தான் செம்பொருள்னால் செம்மையான பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு சொன்னார் இங்கே செம்பொருள் காண்பது அறிவுங்கிறார் செம்மையான அதாவது செம்மைன்னு சொன்னால் என்ன சிறந்த தன்மையை கொடுப்பது அந்த சிறப்பு தன்மையை கொடுக்கக்கூடிய சக்தி படைத்த அந்த மெய்ப்பொருளைத்தான் இந்த இடத்துல செம்பொருங்கிற சொல்லால் குறிப்பிட்றார் அதை காண்பது அறிவு ஆகா மெய்யுணர்தல்னா என்னன்னா ஒரே நேரத்தில் ரெண்டு காரியம் நடக்கிறது அதாவது மெய்ப்பொருள் அறியிற போது அறியாமை நீங்குகிறது அறியாமை நீங்குவதால் பிறப்பு இறப்புச் சூழலிலிருந்து உயிர் விடுபடுகிறது அது மட்டும் அல்ல இந்த பிறப்பு இறப்புகளை எல்லாம் கடந்த பேரின்பத்தை இந்த ஜீவாத்மா நன்றாக உணர்ந்து கொள்கிறது செம்பொருள் காண்பது அறிவுங்கிறதை இப்படியும் புரிஞ்சுக்கணும் உயிரானது தன்னை செம்மையான மெய்ப்பொருளாக உணர்கிறது தன்னை உடல் மனம் புத்தி இவைகளுக்கு உட்பட்ட வரையறுக்கப்பட்ட உயிராக உணராமல் உயிர் மனம் உடல் மனம் இவைகளால் வரையறுக்கப்படாத உயிரையும் கடந்த உணர்வு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே இந்த குரல்பா அஜானம் நீங்குவதும் ஞானத்தை பெறுவதும் தான் மெய்யுணர்தல் ஆகும் ஞானத்தை பெற்று அஜானத்தை நீக்க வேண்டும் இருள் நீங்கி இன்பம் பயக்கும் படிச்சோமே இரண்டாவது குரல் வேற கோணத்துல சொல்லி இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்வோம் ஆகும் அறிவு எல்லோருக்கும் மனமார்ந்த நல் வாழ்த்துக்கள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம் தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த மகாசுவாமிகளின் அருட்குரலில் உள்ளந்தோறும் வள்ளுவம் என்ற தலைப்பில்